நேற்றைய பதிவின் தொடர்ச்சியை இதோ இப்போது கேட்டு மகிழங்கள் இந்த அற்புதமான மண்ணில் மிகவும் செல்வ செழிப்பும் நல்மழையும் இயற்கை வளங்களும் சூழ்ந்து மலை காலந்தோறும் தவறாது பொழிந்து நறுமலை நர்மலர் சோலைகளும் இங்கு பூத்துக் கொழுங்கி அற்புதமான ஒரு மண்ண்தான் திருத்தலையூர் இந்த திருத்தலையூர் மண்ணில் ஆ பொருந்திய பசுபதி நாயனார் அவதரித்தார் அவர் மாலும் பிரம்மனும் கண்டு அறியாத சிவபெருமானினுடைய பாதத்தை அடித்தரம் பூண்டு அவரே கதி என்று இருந்து வேதத்திற்கு கண்மலர் போன்ற ஒரு திருஉத்திர மந்திரத்தினை தூய அன்புடன் செவிக்கும் நியமத்தை மேற்கொண்டவர் வேதம் மூன்றினில் இடையில் உள்ளது யசூர் வேதம் நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் அது ஏழு கண்டங்களை உடையதாகும் அதன் இடையில் உள்ள கண்டத்துக்குள் பதினோரு அணுவாகங்களையும் கொண்டது திருவுருத்ரம் இந்த பெரிய அற்புதம் யாரும் படிக்கவுண்ணா ஒரு விஷயம் இதன் இடையிலே பஞ்சாக்கரமும் அதனிடையில் சிகாரமும் விளங்கி வருவதே இந்த திரு ஆகும் வேத இதயம் சிவ பஞ்சாட்சரம் ஆகும் வேதத்தின் கரு கண் திருவுருத்ரம் ஆகும் கடைசியாக நீங்கள் கண்மணியாக இருக்கக்கூடியது திரு ஐந்தெழுத்து நம நமசிவாயே என்ற ஐந்தெழுத்துதான் எல்லாவற்றிற்கும் சிகரமாக விளங்கக்கூடிய கண்மணி போன்ற ஒரு பாகம் இதனால தெய்வத்தன்மை போன்ற சேர்க்கிழார் அடிகள் அருமறை பயனாகிய உருத்திரன் என்று அதை அருளி செய்தார்கள் இறைவன் எல்லாமாய் எங்குமாய் இருந்து அருள் புரிகின்றன என்ற உண்மையை உணர்த்துவதுதான் இந்த திருருத்ர மந்திரம் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிய வேண்டும் ருத்ரன் என்றால் என்ன ருத்ரன் என்பது துன்பத்திலிருந்து விடுவிப்பவர் என்றை பொருளை தருகின்றது ஆக இத்தகைய சிறந்த ருத்ர மந்திரத்தை நாள்தோறும் நடு காவிரியில் நின்று குரல் தொண்டை அளவிற்கு கழுத்தளவிற்கு அவர்கள் தண்ணீரில் அழுந்தி அந்த சிவ உருத்தரா மந்திரத்தை அழகாக சொல்லி மகிழ்வார் ஆக இந்த உத்திர மந்திரத்தை செவிக்கும் போது யார் வந்தாலும் அவருக்கு தெரியாது பக்தி பரவசத்தோடு பெருமானினுடைய திருவடிகளை மட்டுமே நினைத்து மா காளை தொடங்கி உச்சி வரையிலும் மாலை தொடங்கி இருட்டும் வரையிலும் மனஉறுதியோடு நியதியாக பயின்றார் அதனால் உருத்திர பசுபதி என்ற திருப்பெயரையும் பெற்றார் இயற்பெயரான பசுபதியை உருத்திர மந்திரத்தை சொல்வதனாலே உருத்திர பசுபதி என்று வழங்கப்படல் ஆயினர் இவ்வாறு நாயனார் ஒவ்வொரு நாளும் நீதி நித்தியம் தவறாமல் நித்திய மந்திரத்தை ஓதி வழிபட்டு வந்தார் அதன் பயனாக ஆறா அன்புடன் செவிக்க மறைபுகழும் இறைவர் திருவுள்ளம் உவந்து தேவர் திருவருளை அவர் மயது பொழைந்தார் தவ நரி நின்ற உருத்திர பசுபதியாரை சிவபுரி வருமாறு அன்போடு அழைத்து கொண்டு சிவபெருமான் அவருடைய திருவடியிலே இடம் கொடுத்தார் ஆக இந்த உருத்திர பசுபதி நாயனார் புராணம் மிகவும் குறுகிய அளவிலேயே நமக்கு கிடைத்திருக்கிறது இந்தளவிலே இந்த உருத்தர பசுபதி நாயனாரனுடைய வரலாறை முடித்துக்கொள்கிறேன் அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கும் பொழுது மிகவும் ஒரு அற்புதமான வரலாற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் என்பதை கூறி இந்த இரண்டு வாரங்கள் உங்களுக்கு நான் சரியானபடி நாயன்மார் வரலாறை தொகுத்து கூற முடியாமைக்கு உங்கள் தாழ்வணிந்து மன்னிப்பினை கோரி விடை பெறுகிறேன் சிவாய நம நம சிவாய இந்த மந்திரத்தை நீங்கள் எல்லோரும் போதி முக் முழுவதுமான அருளை பெற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்பு வழங்கிய நற்றினை நிலையத்தார்களுக்கும் நேயர்களுக்கும் பணிவான எனது நன்றியினை தெரிவித்து கொண்டு விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்